அவரு அந்த தாத்தா ஆனா இந்த அம்மா வளர்மதி அம்மா வீட்டுக்கிட்ட வரும்போது மட்டும் ஏதோ முணு முணுன்னு சொல்லிட்டு அந்த இட்லியே எடுத்துட்டு போவாருங்களாங்க இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தேகம் இந்த ஆள் வராரு இந்த கேடா ஆனா வந்துட்டு என்ன ஏதோ முணு முணுன்னு சொல்லிட்டு போறாரு இதை நம்ம எப்படியாவது நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த நாளும் அதே மாதிரி இட்லி செஞ்சு அந்த சுவர் மேலா இந்த கிழவம் வர்றதுக்காக பாத்துட்டே இருக்காங்க அதே மாதிரி அந்த தாத்தாவும் அங்கிருந்து வரும்போது ஃபுல்லா அந்த தெரு என்ட்ரன்ஸ் வரும்போதே ஒரு பாட ஆரம்பிச்சிருவாருங்களாங்க நினைத்து வாழ மறந்து வாழ ஒன்று ரொம்ப அழகா பாடிக்கிட்டே வருவாருங்களாங்க அப்படியே வந்துட்டு இருக்கும் இந்த வளர்மதி அம்மா வீட்டுக்கிட்ட வந்துட்டாரு அந்த ரெண்டு இட்லிய எடுக்கிறதுக்காக எடுக்கிறாரு எடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த வளர்மதி அம்மா அந்த செவத்து ஒரு ஒருத்தர் நின்றுகிட்டு ஒட்டி அப்ப அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா நீ செய்த பாவமும் உன்னிடம் இருக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு சொல்றது இவங்க காதல விழுந்துருச்சு எடுத்துட்டு போறான் இந்த வளர்மதி அம்மாவுக்கு இதை கேட்ட உடனே பயங்கர கோவங்க இந்த கிழக்கு எவ்வளவு ஒரு திமுர் இருந்தா நம்ம இது தினமும் இட்லி வைக்கிறோம் அதுக்கு சரி பாராட்டலாம் கூட பரவாயில்ல ஒரு நன்றி மரியாதை சொல்றது கிடையாது இவ்வளவு திமுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு இதை யோசிச்சிட்டே இருந்த அந்த அம்மா அடுத்த நாள் என்ன பண்ணுது அப்படின்னாக்க இட்லிய செஞ்சு அந்த இட்லில வருஷத்தை மேல தடவி அது மேல வச்சிடறாருங்க வச்சிட்ட உடனே இந்த வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல யோசிக்கிறாங்க இந்த கிழ என்ன இது இருந்தா நீ செய்த பாவமும் முன்னிடையே இருக்கும் நீ செய்த புண்ணியமும் இன்னும் சேரும் இதெல்லாம் வந்து சொல்ற வார்த்தையா நம்ம வைக்கிறோமே அப்படின்னு ஒரு பெரிய மனசு கூட இல்லாம அந்த இட்லி மேல விஷத்தை வச்சு தடவிக்கிட்டே அது மேல வைக்கிறதுக்காக வைக்க போறாங்க வச்சுட்டாங்க திரும்ப ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு யோசிச்ச உடனே அவங்க மனசு வந்து தாங்கலை சச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷம் வச்ச இட்லிய தூர போட்டுட்டு அது திரும்பவும் வேற நல்ல இட்லியா செஞ்சு அந்த கிழவனுக்கு வச்சு வச்ச உடனே அந்த தாத்தா அடுத்த நாளும் அதே மாதிரி வரும்போது பாட்டு பாடிக்கிட்டே வராரு தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே அப்படின்னு பாடிக்கிட்டே அந்த வீட்டு கிட்ட வராரு திரும்பவும் அதே மாதிரி அந்த இட்லி எடுக்கிறாரு எடுக்கும் போது அந்த தாத்தா சொல்றாரு நீ செய்த பாவமும் உன்னிடம் இருக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னை வந்து சேரும்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 வளர்மதி பாத்த உடனே ஷாக்காயிட்டா என்னடா உனக்கு ஏண்டா நீ இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி வளர்மதி அம்மா கேக்குறாங்க உங்கள்கிட்ட கோச்சிட்டு போனேன் தொலைஞ்சிச்சுமா என்கிட்ட காசே கிடையாதுமா யாரோ எடுத்துட்டு போயிட்டானுங்க பசி மயக்கம் வேற ரொம்ப தாங்க முடியாம எப்படியோ அத்தனை நாள் ஓட்டின இன்னைக்கு நான் வர அப்படியே மயங்கி விழுந்துட்டம்மா அப்ப ஒரு வயசான கூட விழுந்த தாத்தாதான் வந்து எனக்கு ரெண்டு இட்லி கொடுத்து என்னதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அவரு அம்மா என்ன காப்பாத்தினாரு அவரு இல்லைன்னா நான் இன்னைக்கு ரொம்ப செத்து பெருப்பமா எந்திரத்துல இருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த அம்மா கிட்ட இந்த பையன் சொல்றானா வச்சுச்சோ அப்படியாடா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு ஆஹ் தேவையான வேலையை செஞ்சு அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறானா அப்பதான் வளர்மதி அம்மாவுக்கு புரியுத அந்த கூண் விழுந்த தாத்தா சொன்ன செய்தி நீ செய்த பாவமும் உன்னிடம் இருக்கும் நீ செய்த புண்ணியமும் அந்த விஷம் இட்லியே நம்ம கொடுத்திருந்தோம் போயிருந்திருக்குமே நல்ல வேலை நம்ம மாத்திட்டோம் அடடா சே நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செய்ய பாத்திருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்த சொன்ன நிகழ்ச்சி அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு தாங்களாங்க ஆம் நாம் செய்யும் தருமம் நிச்சயம் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு புண்ணியத்தை தான் தரும்